வணக்கம் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஞான பிரகாசம் தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு இந்த தலைப்பு கொஞ்சம் மாற்றிடலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நம்முடைய தனிச்சிறப்பு செத்து போனதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் மனங்கசந்து பேசிட்டாங்க என்கிட்ட அதனால் நீங்கள் அதை வழி சொல்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய வேளாண்மையின் சிறப்பு என்னென்னு சொன்னாலே போகிறோம் உலகம் தெரிஞ்சுக்கும் அதனால் நம்ம இளைஞர்களுக்கு நம்முடைய வேளாண்மையின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா வருவாங்க தானே இறந்து போனது விட்டுடலாம் இனிமேல் தப்பிக்கிற வழியை சொல்லி கொடுக்கலாம் அல்லது மிகச்சரியாக வாடுறது மிக உயர்ந்த விளைச்சலை அவங்களுக்கு வேண்டிய சொகத்தை விவசாயத்தை ஒரு சுகமான ஒரு அனுபவமாக இன்பமாக ஒரு காய்த்து குழுங்குகின்ற ஒரு பூந்தோட்டமாக பழத்தோட்டமாக காய்கறி தோட்டமாக எந்த வேலையும் செய்யாமல் அல்லது வேலையை மிக குறைவாக செஞ்சு மிக அற்புதையாக அற்புதமாக இந்த பூமியை வடிவமைக்கிற பாதுகாக்கிற ஒரு வேளாண்மை தமிழர் வேளாண்மைன்னா அது தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்புன்னு சொ போட்டு ஏன் சொல்லிக் கொடுக்க நம்ம முயற்சிக்க கூடாது நீ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் பெருமையாக இருக்குமே அப்படின்னு நண்பர் எல்லோரும் கிட்டத்தட்ட வற்புறுத்துனாங்க அந்த வற்புறுத்தலுக்கு எனக்கு இந்த தலைப்பு வந்து தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு அப்படின்னு மாற்றப்படுது இதை வந்து ரொம்ப சீக்கிரம் நம்ம வந்து இந்த வீடியோ கிளிப்பிங்ஸாக கூட கொண்டு வரலாம் இந்த ஒரு ஆப் ஒன்று இருக்குது பேச பேச அது வந்து கட்டுரையாகவே டைப்பாகி வருது அது ஐயனார் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணார் என்னுடைய இதில் நான் வேகமாக எழுதுனா அப்படியே எழுத்துக்கள் பதிவாகி வரும் அதுவும் அவர் முயற்சி பண்ணதில் அழிஞ்சு போச்சு இப்போ நான் எழுதுறதுக்கு முடியல பேசினாலும் அவர் சொன்னது மாதிரி அது டைப் ஆகி லெட்டராக வர மாட்டேங்குது அந்த மாதிரி பேசிட்டா அது கற்றையாக வந்தால் எல்லாேருக்கும் பயன்படும் அன்வர் சொன்னது மாதிரி ஒரு புத்தகமாகவே பிடிஎஃப் ஃபைலாக கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அந்த மாதிரி யாராவது செய்ய தெரிஞ்சவங்க இருந்தால் அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி நான் கிளிக் பண்ணால் அது என்னுடைய செட்டில் வந்து ஆப்ஷன் உக்காரமான்னு பாருங்கள் அது மாதிரி இருந்தால் அதை எனக்கு பண்ணி கொடுங்க நான் தொடர்ந்து அதை கட்டுரையா தொடர் கட்டுரையோ கூட நம்ம பேச பேச அது மெசேஜாக டைப் ஆச்சுன்னா பண்ணிடலாம்னு தோணுது தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இலக்கண வரைவு இருக்கு நிலம் நீர் கொள்ளும் நீரை தீ கொள்ளும் தீயை காற்று கொள்ளும் காற்றை வெளிக்கொள்ளும்னு அந்த அத்தனை வித்தையும் தன் காடுக்கும் கீழே இருந்த மண்ணை வச்சே செஞ்ச உழவேன் அதுதான் வித்தை ஸ்பேஸில் இருக்கிற அனைத்தையும் கூட மண்ணுக்கே கொண்டு வருகின்ற ஒரு மாபெரும் ஆற்றலை ஸ்பேஸை ஊடுருவி செல்கின்ற மண்ணாக பூமியை ஒரு ஒரு விண்வெளி மிதவை கப்பலாக மூன்று பங்கு நீரிலே மிதக்கின்ற ஒரு மிதவை கோலமாக மண்ணை மாற்றுகின்ற ஒரு மாபெரும் ஆற்றலும் அறிவும் தமிழ் உழவனுக்கு இருந்தது அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த கட்டுரைகளை எல்லாம் கொண்டு வரோம் அதை தான் நம்ம புஞ்சை எப்படி வடிவமைக்கிறது நஞ்சம எப்படி வடிவமைக்கிறது தோப்புகளை எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிறத எல்லாம் நம்ம பேசணும் ஓ இப்போ கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஏக்கரில் வந்து அறுபது தென்னை அல்லது எழுபது தென்னை வைக்கிறாங்க நம்ம ஒரு ஏக்கரில் முப்பது சென்டிலேயே முப்பத்தஞ்சி தென்னை வச்சுருக்குறோம் அதுலேயே கிட்டத்தட்ட நூறு வாழை வச்சுருக்குறோம் அநார்த்த மரம் அஞ்சாறு இருக்குது மரம் இருக்குது கொய்யா மரம் கொற்காப்பிள்ளி மரம் நாவல் மரம் நெல்லி மரம் நெல்லி மரம் நூறு வாழை மரம் நாலு புளிய மரம் கருவேளை மரம் இன்னும் என்ன பலாமரம் மாமரம் இவ்வளவும் அது உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அதை இல்லாமலே மிச்சம் இரநூத்தி எழுபது சென்ட்டுக்கு மேலே நிலம் விளையுது அது உள்ள மிகப்பெரும் வெற்றிடமே இருக்குது அப்போது இப்படி யோசனை பண்ணி பாருங்களேன் எல்லாமும் களை இவ்வளவும் வந்து வரப்பகலேருந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது அப்போ இது வந்து எவ்வளோ வந்து மிக குறைந்த இடத்துல மிக அதிகமான உற்பத்தியை கொண்டு வருது தமிழர் வேளாண்மைங்கிறது அதோடு இல்லாமல் அந்த நிலத்தை மிக உயர்ந்த வளமிக்க நிலமாக மாற்றுது நிலத்தில் வைக்கிற தண்ணி வரப்பில் உள்ள பயிர்களுக்கெல்லாம் பயன்படுது வரப்பில் வைக்கிற பயிர்கள் வந்து நிலத்தில் உள்ள நெல்லுப்பயிருக்க வேண்டிய தடை உரத்தை மற்ற மற்ற உரங்களை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது இது அந்த நிலத்தை விவசாயம் செய்கிற விவசாயிக்கு வேணுங்கிற அளவுக்கு செல்வத்தை வாரி கொடுக்குற ஒரு வள்ளல் மாதிரி அந்த மண்ணு மாறுது இது மாதிரியே நஞ்சை நிலத்துக்கு மட்டும்தான் காவிரி டெல்டாவுக்கு மட்டுந்தான் இது பொருந்துமா மற்ற இடங்களுக்கு பொருந்தாதான்னா நிச்சயமாக புஞ்சை நலங்களுக்கு இது பொருந்தும் புஞ்சை நலங்கள்லேயே காய்கறி தோட்டத்தை எப்படி அமைக்கணும் கள்ளக்கொள்ளையை எப்படி அமைக்கணும் எள்ளு கொள்ளையை எப்படி அமைக்கணும் சரியா அதே போல் மரப்பயிர்கள் வாழைத் தோட்டம் எப்படி இப்படி ஒவ்வொன்றையுமே நம்ம ஒரு மாதிரியாக வடிவமைச்சு நிரந்தர தோட்டமாக அந்த தோட்டத்தினுடைய அமைப்பு அந்த பயிரினுடைய தன்மை அந்த பயிருக்கு ஏற்றவாறு மண் மாறிக்கொள்ள வேண்டிய தன்மை இப்போ கள்ளக்கொலையில் தண்ணி நிற்கக்கூடாது தானே பதிவு நின்றுட்டு போதே இருந்தாலும் இன்னும் ஒரு நிமிஷம் பேசுகிறேன் கள்ளக்கொலையில் தண்ணி நிற்கக்கூடாது நெல் பயிருக்கு தண்ணி நிற்கணும் அப்போ கள்ள கொல்லையில் கடலை போடுற கொல்லையை எப்படி மண் வந்து மாறணுமோ அந்த மாதிரி மண்ணை மாற்றி அமைச்சாலே கடலை காலங்காலத்துக்கு கடலை விளையிற மண்ணாக அது இந்த மாதிரி தான் தமிழர்களுடைய புவியியல் மேலாண்மை மண் மேலாண்மை நில மேலாண்மை இருந்தது அதை நம்ம நேரடியாக செயல்முறை உத்திகளாக செஞ்சிட்டு வரோம் தொடர்ந்து நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்